நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் வருத்தப்பொடி காளான் செய்ய தேவையான பொருட்கள் மஷ்ரூம் நூறு கிராம் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஐந்து கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் மூணு ஸ்பூன் வெங்காயம் ஐம்பது கிராம் கொடை மிளகாய் ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் ஒன்னு உப்பு ருசி மஞ்சள் பொடி கால ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் செய்முறை அதில் வெங்காயம் கொடை இதெல்லாம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் மஷ்ரூம் வந்து எப்போ ரொம்ப டஸ்டியாக இருக்கும்ல அதனால என்ன மைதா மாவு கொஞ்சம் மேரே ஸ்ப்ரைட் பண்ணி விட்டுட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு மைதா மாவில் அதை எடுத்து ரன்னிங் வாட்டரில் நல்லா காமிச்சிடணும் கிளீன் பண்ணிடும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் ஒரே வானல் வச்சிருவோம் வானல் காஞ்சதும் நம்ம உளுத்தம் கடலை பருப்பு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு நாலு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி ஒன் ஒன் ஹவர் ட்ரை ரோஸ் பண்ணி அதை எடுத்து ஒரு பவுலில் எடுத்து கொட்டி வச்சிருவோம் நல்லா ஆறினதும் அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு கோஸ் பவுடரை கொஞ்சம் குறை குரன் பண்ணி வச்சிடலாம் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் வானில் வச்சு வானல் குழந்ததும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் குழந்ததும் நம்ம சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் இருக்குல்ல அது போட்டுவிடுவோம் போட்டு சோம்பு பொரிஞ்சதும் ஒரு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பில் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் கொடை மிளகாய் போட்டு வதக்கிடுவோம் ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிப்போம் வதக்கிட்டு நம்ம இந்த மஷ்ரூம் போட்டுடலாம் மஷ்ரூம் போட்டு நல்லா கல்லவிடுவோம் மஷ்ரூம் தண்ணி விடலையே நல்லா வதக்குவோம் மஞ்சள் பொடி தனியாத்தூள் உப்பு கலந்துடலாம் ருசிக்கேற்ற மாதிரி கலந்துட்டு நல்லா அந்த மஷ்ரூம்லேயும் தண்ணி விடுறதுலையே அந்த தண்ணி ட்ரை ஆடுறது அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்குவோம் நல்லா வதக்கினதோ வதங்கிட்டு இந்த பவுடர் ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா வருத்த பொடி அந்த பொடியை எடுத்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா மஷ்ரூம்ல எல்லா சைடும் ஸ்பிரெட் ஆற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பர்பாண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வருத்த பொடி காலான் தயார் எல்லாருக்கும் பிடிக்கும் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்